அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துணை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள தேசி மாணவர் இந்த நட்சத்திர தலைப்பு பயம் பயம் என்பதே கூடாது எந்த வேலையையும் கருத்தோடு செய்வது நல்லது ஆனால் அந்த வேலையில் குறைகள் ஏற்படுமோ என்ற பயத்தினால் அதிக கவனிப்போடு செய்தால் நிச்சயமாக அந்த வேலையில் தடங்கள் ஏற்படும் குறிப்பிட்ட வேலைக்கு சாதாரணமாக இருக்க வேண்டிய கவனிப்பு போதுமானது அளவுக்கு மீறி ஒரு வேலையில் கவலை கொள்ள வேண்டாம் செய்வன திருந்த செய்வதுடன் எந்த காரியமும் குற்றமற்று ஒரு பழுதுமில்லாதிருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது ஏதேனும் ஒரு குறையாவது இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிப்பது என்பது மிகப்பெரிய காரியம் இந்த குறைபாடுகளை அறவே நிவர்த்திப்பது மனிதர்களால் முடியாத காரியம் இதில் தீவிர கவலையோடு கஷ்டப்படுவது பீன் முயற்சி பீன் கவலை வேண்டாம் உங்கள் மனம் திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் செய்த காரியம் பரிபூர்ணமானது என்று பிறர் சொல்ல தேவையில்லை ஆம் பயம் இருந்தாலே மூளையின் செயல்பாடு அது பாதியாக குறைந்து விடுகிறது சிந்திப்போம் தேவையற்ற பயத்தை நம்மை விட்டு அகற்றுவோம் நன்றி